வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈடோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி அமெரிக்காவின் ஒஹையோ மாநிலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய தொன்னூறு அமெரிக்க இந்திய பழங்குடிகள் பென்சில்வேனியாவின் துணை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் அறுபத்தி பேர் குழந்தைகளும் பெண்களும் ஆவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நியூயார்க் பங்குச்சந்தை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனைத்துலக மகளிர் தினம் முதன் டென்மார்க்கில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ரெய்மன் டி லெரோச் என்பவர் விமான பைலட்டுக்கான லைசன்ஸ் பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்பெயின் பிரதமர் எட்வர்டோ டேட்டோ என்பவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறும்போது சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு யூட்டா எனும் இடத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் 172 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்து சூயஸ் கால்வாயை மீண்டும் திறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிலிப்ஸ் நிறுவனம் சிடி எனப்படும் காம்பேக்ட் டிஸ்குகளை குறுந்தகடுகளை பொதுமக்களுக்கு இயக்கி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொலலம்பூரிலிருந்து பெய்ஜிங் சென்ற 239 முப்பத்தி பயணிகளுடன் பெய்ஜிங் நகருக்குச் சென்ற மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் மாயமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ஜொகனஸ் கெப்லர் அவர்கள் கோள்களின் இயக்கங்களுக்கான மூன்றாவது விதியை கண்டுபிடித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு ஓ ஓ டோ நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எட்வர்ட் கென்டல் இவரும் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாலகங்காதர திலகர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுன்னாகம் அ குமாரஸ்வாமி புலவர் ஈழத்து புலவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜே பி சந்திரபாபு பின்னணி பாடகர் மற்றும் நடிகர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அபு அப்பாஸ் பாலஸ்தீன விடுதலை முன்னணி ஸ்தாபகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கி பி அரவிந்தன் ஈழத்து எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஈழ விடுதலை போராளி இந்நாளின் சிறப்புகள் உலக மகளிர் தினம் மற்றும் அல்பேனியா ரோமேனியா ஆகிய நாடுகளில் அண்ணையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே